வானை நோக்கி அதன் உயரம் அறுபது மைல்களாகும் இறை நம்பிக்கையாளர்களின் குடும்பத்தினர் அங்கிருப்பார்கள் அவர்களை அந்த இறை நம்பிக்கையாளர் சுற்றி வந்து பார்ப்பார் பெரிய கூடாரம் என்பதால் அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்க்க முடியாது என்று நபி சல்லம்லாஹா அணிசல்லூர் நாள் புகாரி மூன்று இரண்டு நான்கு மூன்று முஸ்லிம் இரண்டு எட்டு மூன்று எட்டு